अरेहं மைத்திரேயோ வாவல் உதா அரேகம் அமனா கத்தியயா ஹரீதி साहो यन्नु भगो सर्वा पूर्णास्यात மைத்திரேயோஸ் சர்வா பிவீ வின பூர்ணா சேனாச்சவிய அமத்தின்வல்க்கியர் என்கிற ஒரு பெரிய மகர்ஷி தன்னுடைய மனைவியிடத்தில் நான் சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொள்ளப் போகிறேன் இந்த கிரகஸ்தாசிரமத்தை காட்டிலும் உயர்ந்த ஆசிரமத்தை நான் மேற்கொள்ளப் போகிறேன் அதன் பொருட்டு உங்கள் இருவரைக்கும் இருவரையும் நான் பொருளை பிரித்து வைப்பதன் மூலம் சுதந்திரமாக்கி விடுகிறேன் சுதந்திரம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றதெல்லாம் ரொம்ப அதிகமாக உபநிஷத்துலாம் எப்பவும் வழவழான்னு நம்மளை மாதிரி பேசாது அதனால் அதில் ஏதோ நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா சந்யாசம் நான் வாங்கிக்க போகிறேன் அதனால் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழணும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் நான் பொறுப்பை பொறுப்பாக விட்டுட்டு போக போகிறேன் பொறுப்பை பொறுப்பாக விடணும் பொறுப்பை பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது பொறுப்பை பொறுப்பாக விட்டுட்டு போகிறேன் அதனால் இந்த ஜென்மாவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் நம்ம இப்படியே சேர்ந்து இருவரும் சாவிலும் இணைபிரியாது அதெல்லாம் பேசுறதுக்கு அழகாக இருக்கும் சினிமா எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து உண்மையில் வாஸ்தவம் கிடையாது ஆகையினால் இது வாழ்ந்தாச்சு இனிமே வந்த காரியத்தை பார்க்கணும் நான் போகிறேன்மா சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்ப மைத்திரிய உடனே கேள்வி கேட்கிறாள் ஹே பகவானே இந்த உலகம் முழுவதையும் முழுவதையும் எனக்கு கொடுத்து பணத்தையும் கொடுத்தாலும் நான் மோக் அதனால் அடைய முடியுமா முழுமையான சாந்தியை பெற முடியுமா அமிர்தத்துவத்தை அடைய முடியுமா அவர் உடனே சொல்றார் பதில் முடியாது நடக்காது ஏன்னா அதை பணத்தை வைத்துக்கொண்டு மோட்சத்துக்கு ஆசைப்படுறது கூட நடக்காது ஏன்னா பணத்துக்கு கர்மாவை பண்ணலாம் அக்னிகோத்திரம் யாகங்களை எல்லாம் பண்ண முடியுமே தவிர மோக்ஷத்துக்கு அதை தியாகம் பண்ணணும் அதனால் செல்வத்தை கொண்டு சங்கராச்சாரியார் சொன்னார் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுக லேச சத்தியம் புத்திராதபி தன பாஜாம் பீதி பையங்கிட்டிருந்தே பணக்காரனுக்கு பயமாக பையன் இதான் நம்மளை எதுவும் விண்டு வானோ ராத்திரின்னு புத்திராதப்பி தனபாஜாம் பீதி பையங்கிட்டிருந்தே பயங்கிறாங்க சரி இதெல்லாம் அப்படிலாம் எங்கள் வீட்டில் கிடையாதுனால சும்மா சொல்லாத உங்களுக்கு தெரியாது வெளியில சர்வத்ரைஷா விஹிதா எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கு உனக்கு தெரியல வந்த அறந்தான் தெரியும் நான் வரணும்னு ஒன்று பிளஸ் பண்ணலை ஆனால் அதுதான் உலக நியத்தி அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அமிர்தத்வசிய ஆசா அப்படி வித்தசை நாஸ்தி பணத்தை வச்சுக்கொண்டு மோட்சத்தை பற்றி கற்பனை கூட பண்ண முடியாது அதுக்காக பணம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை மோக்த்தை கொடுக்காது பணத்தை வைத்துக்கொண்டு கர்மாக்களை எல்லாம் பண்ணி பரிபூர்ண சாந்தி அமைதி அமைதிங்கிறத பெற முடியாது அதுதான் இந்த மந்திரத்தோட அர்த்தம் சர்வா பிருத்திவீ வித்தேன பூர்ணா சாத் கதம் தேனாமி நேதி ஹோவாச்சவல்யாக உடனே அது உடனே பதில் சொல்லிட்டார் அப்படி இல்லம்மா அது கிடையவே கிடையாது நான் எப்படி அமிர்தத்வத்தை அடைய முடியும் அப்படி ஒரு கேள்வி நான் அமிர்தத்வத்தை அடைய முடியுமா அப்படி கேள்வி எப்படி அமிர்தத்வத்தை அடைய முடியும் சொன்னால் அது ஆட்சேபம் நாம் அமிர்தத்துவத்தை அடைய முடியுமா பணத்தை கொண்டு நான் மோட்சத்தை அடைய முடியுமா பணத்தினால் செய்யப்படும் யாக யஜங்களைக் கொண்டு சங்கராஜர் அப்படி பணத்தினால் செய்யப்படும் யாக யஜங்களைக் கொண்டு மோட்சத்தை அடைய முடியுமா பணத்தினால் செய்யப்படும் யஜ்ய யாகங்களைக் கொண்டு எப்படி மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு கேள்வி அடைய முடியுமாங்கிறதும் கேள்வி ரெண்டுக்கும் பதில் சொல்கிறார் முடியாது நடக்காது மனசாப்பி மனசாப்பி நாஸ்தி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது மோட்சத்தை செல்வத்தை கொண்டு செல்வத்துக்கு சில பிரயோஜனம் இருக்குது அது மேலெழுந்த வாரியான சௌக்கியத்தை நன்றாகவே கொடுக்கும் அது வந்து மேலெழுந்த வாரியான இன்பத்தை கொடுக்கும்னு ஒரு வார்த்தைக்கு ஒத்துக்கும் அதுவே அதுக்கே கொஞ்சம் புண்ணியம் இருக்கணும் அந்த மேலெழுந்த வாரியான சந்தோஷத்துக்கு அதனால் அது முடியாது அப்படி சொல்லியாச்சு அப்போ உடனே அதை கேள்வி அப்படி கேட்ட உடனேயே கேட்குற போதே மைத்ரேயை வந்து சிந்திக்கக்கூடியவள்னு புரியறதா இல்லையா இன்னொரு அம்மா ஒன்றுமே சொல்லலை சரின்னு வாங்கிண்டாஜ் அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது மைத்ரேயி சிந்திக்கக்கூடியவள் விவேகின்னு தெரிகிறது விவேகம் இல்லைன்னா இதை பற்றி கேள்வி வருமா என்ன கேள்வி வராது அதில் விவேக்கியாக இருக்கிறாள் நித்திய அனித்ய வஸ்து விவேகம் மைத்திரைகிட்ட இருக்குது அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினோட மந்திரத்தினால் நமக்கு தெரிய வருகிறது அதனால் அவள் என்ன சொல்லுகிறாள் அப்படின்னா எனக்கு என்னத்துக்கு உங்கள் சொத்து எனக்கு நீங்கள் எதை தெரிந்து கொண்டு இருக்கிறீர்களோ எந்த ஒரு ஞானத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக துறவு வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்களோ அந்த ஞானத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்க கூற அந்த மந்திரத்தை படிப்போம் பிறகு அர்த்தத்தை பார்க்கலாம் ஏனம் நாம பகவான் வேத ததேவமே ப்ரூஹீதி साहो साहोवाच मैत्रेय येनाहम नामृता किम तेना भगवान्द त मे ब्रूहती सा मैत्रेय अंद अंदमयी उड़ने बदल सुना இவர் பேசுறதோ அவர் பேசுகிறது நீங்கள் அவர்களுடைய இந்த வாதத்தை கவனிக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கொண்ட வாதம் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் அப்போ உயர்ந்த பேச்சாக இருக்கிறதுனால தானே படிக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கிறதையா புத்தகமாக எழுத விஷயம் வந்து உயர்ந்ததாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சம்பிரதாயம் இருக்குது இல்லை அதுக்கு சம்வாதம்னு பேர் வாதம்னா பேசுறதுன்னு அர்த்தம் சம்வாதம்னா நல்ல உயர்ந்த விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டது குருஷாதம்ீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் அப்படிதான் சொல்றோம் அந்த மைத்ரேயி உடனே சொன்னாள் ஏனாசியாம் அகம் தேன கிம் குறியாம் எதனால் நான் வந்து மோக் அடைய முடியாதோ அதனால எனக்கு என்ன ஆக போகிறது அதை வச்சுன்னு நான் என்ன பண்றது நீங்க மாத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்கிறீங்க நீங்க நிம்மதியாக இருக்க முடியுமா சில சமயம் இப்படி ஆயிடும் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லி ஆனும் இருக்கலாம் அதெல்லாம் உனக்கு தேவை இல்லைன்னா சில சமயம் இப்படி ஆகிடும் வீட்டில் எல்லாம் சர்வசாதாரண வீடுகள்ல எல்லாம் முதல்ல எல்லா கதையும் சொல்லுவார் ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன பூஸில் போக போக இவெல்லாம் எதுவுமே முந்தி மாதிரி சீரியஸாகவே பேச மாட்டார் நாளாக நாளாக இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும் எரிச்சலே வந்துடும் என்ன இந்த ஷேரிங் போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தம் ஆயிடும் அப்படி வருத்தம் ஆன உடனே என்னாகும்னா கோவம் கோமம் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க உக்கார் சொல்லுங்க ஒருத்த வீட்டில் கல்லுக்கு உக்காந்துகிட்டு இருக்கேன் வரீங்க சாப்பிட்றீங்க போறீங்க ஒன்றுமே ரெஸ்பான்ஸே பண்றது கிடையாது எதுக்கு உங்களை கல்யாணம் இருக்கேன் நான் இப்படிலாம் கேட்கறதுலாம் நடக்கிறது இல்லையா வீட்டில் நானும் கேட்டிருக்கேன் அங்கங்க வீட்டெல்லாம் பார்க்கற போதெல்லாம் கேட்டிருக்கேன் ஒரு நேரடியாக அனுபவம் இல்லைன்னாலும் மற்ற அனுபவத்தை வச்சு படிச்சிருக்கோம் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னா அதனால் என்ன ஆகிடுனா நாளாக நாளாக எல்லாம் அந்த ஷேரின் பேர் ஆனால் அப்படி இல்லை நம்ம சாஸ்திரத்தில் இது வலுக்கட்டாயமாக உண்டு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு எப்போவுமே மனு அதை பற்றிலாம் நிறைய சொல்கிறார் அப்படிலாம் இருக்கணும் சைக்காலஜியும் சேர்த்து தான் சாஸ்திரமெல்லாம் சொல்கிறது கல்யாண மந்திரமே அப்படி தான் இந்த மந்திரங்களையெல்லாம் படித்து பார்த்தா திரும்ப திரும்ப கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ஒரு ஒரு ஆறு மாதத்து வரும் இந்த மந்திரத்திலாம் திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும் அப்போ தான் கல்யாண லைஃப்பை ஒழுங்காக இருக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நீ ரிக்வேதமாக இருக்கிறாய் நான் சாமவேதமாக இருக்கிறேன் நீ சூரியனாக இருக்கிறாய் நான் சந்திரனாக இருக்கிறேன் இப்படிலாம் படித்து விட்டு அப்புறம் கொஞ்சம் நான் தலைவலியாக இருக்கிறேன் நீ தலை இருக்கிறாய் அந்த பரிமாற்றங்கள்லாம் சரியா இல்லைன்னா அதுதான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் வர்றது எதுனாலன்னு கேட்டால் பரிமாறிக்கிறது சும்மாவது கதை பேசணும் ஏதோ அது கல்யாணத்துக்கு முன்னாடி மெரினா பீச்சில் உட்காந்து கதகதையாக பேசுனான் நாளாக அதனால அப்புறம் விட்டு போயிடுதுன்னு அங்கே எப்படி கதகதையாக தேவையில்லாதெல்லாம் பேசினோமோ அதே இது தொடர்ந்து பேசின்னு இருக்கணும் அப்போ தான் லைஃப் நிற்கும் இல்லாட்டி அந்நியம் போயிவிடுவேன் இல்லாட்டி கல்யாணம் பண்ணிக்க கூடாது சாமியாராக இருக்கணும் சாமியார் தான் இதெல்லாம் புரியும் சிலதெல்லாம் அப்படித்தான் இருக்கு ஆனா வந்து இங்க பாருங்க எவ்வளவு அன்பு பாருங்கள் அவரே சொல்ல போறார் அவங்களுக்குள்ள எவ்வளவு அன்யோன்யம் இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அதனால சாகோவாச்ச மைத்ரே நம்ம சாஸ்திரமே சொல்லுகிறது கணவனும் மனைவியும் குரு சிஷ்யர்கள்னே சொல்றது ஒரு பெண்ணுக்கும் கணவன் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதில் உபநயன ஸ்தானத்தில் தான் விவாகமே பெண்களுக்கு அதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை எல்லாம் டூ லேட் முடிஞ்சு போச்சு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான் இல்லை உவாச்ச ஏன் சிலமே வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அந்தயோகத்துக்கு ஏன் நானும் வரப்படாதா அந்தயோகத்துக்கு என்ன அங்கே என்ன பயன் போகிறீங்க கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா அந்தயோகமாக இருந்தால் பரவாயில்ல இதெல்லாம் சொன்னா ரொம்ப விஸ்தாரி எல்லாம் ஏன எதனால் அமிர்தாஸ்யாம் நான் அமிர்தத்வத்தை அடைய முடியாதோ அகம் நான் நீங்கள் பிரித்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே பணம் அந்த பணத்தினால் என்ன பண்ண போறேன் கட்டிட்டு போறேங்கிறீங்க அப்புறம் தினம் நான் மாட்டுக்கு புல்லு போடுறது தான் வேலையாக இருக்கும் அதனால நீங்கள் பாட்டுக்கு பிக்ஷையை வாங்கி சாப்பிட்டு ஆனந்தமாக தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க பிரம்ம தியான பாராயணா அதனால நான் என்ன பண்ணுறது தேன அகம் கிம் குறியாம் அதனால் நான் என்ன செய்வேன் எதேவ பகவான் வேத ஏதோ உங்ககிட்ட விசேஷமான ஒரு அம் இது ஞானம் இருக்கு இல்லாட்டி நீங்களும் இப்படி ஆகிறீர்கள் எதேவ பகவான் வேத எது பகவான் வேத எதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ ததேவமே ப்ரூஹி நச்சிகேத இப்படி தான் பிடிப்பான் இந்த காலர் பிடிச்சுன்னா யம தர்மராஜா கேட்குற மாதிரி இருக்கும் சில மந்திரமெல்லாம் பார்த்தா எத்து பஷ்யசி தத்வதி தத்வத அப்படிமா யமதர்மராஜா யமதர்மராஜாவுக்கு காலர் இருந்ததுன்னா பிடிச்சி கேட்குற மாதிரி எதேவ பகவான் வேத ததேவ மே புருகி அதையே எனக்கு சொல்லு எதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே எனக்கு சொல்லுங்கள் இப்போ இதிலேருந்து ஒன்று தெரிகிறது மைத்ரைக்கு இந்த மந்திரத்திலேருந்து ரெண்டு விஷயம் தெரியுது பரிபூர்ண விவேகமும் பரிபூர்ண வைராக்கியமும் இருக்கிறது இதையும் வச்சுக்கிறேன் ஞானத்தையும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அவர் என்ன சொன்னார் எனக்கு அதை வச்சு நான் என்ன பண்ண எனக்கு அது வேண்டாம் அதையும் காத்தியாய கொடுத்துடுவோம் எனக்கு நீங்க எதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் சொல்லி கொடுக்க வேண்டும் அப்ப பரிபூர்ண வைராக்கியத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள் விவேகத்தையும் வைராகியத்தையும் நன்றாகவே சொல்லு வெளிக்காட்டுகிறாள் எப்படி அர்ஜுனன் சொன்னானோ எனக்கு மூணு லோகத்தை கொடுக்கிறதா இருந்தாலும் வேண்டாம் அப்படி திரைலோக்கிய ராஜ் நச்சிகோ மனுஷய உங்கள வித்தத்தை வச்சுட்டு மனிதனை திருப்திப்படுத்த முடியாதுங்கிறான் இதுவும் கடோபனிஷத் ஸ்டேட்மெண்ட் தர்ப்பணீயோ மனுஷிய மனுஷா வித்தேன நான் தர்ப்பணியாக பணத்தை கொடுத்து மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது அது மாத்திரம் இல்லை நான் எமலோகத்துக்கு வந்துட்டு போனேன்னு சொன்னாலே ஊரில் நிறைய பேர் எனக்கு பாராட்டு விழா பணமுடி பணம் முடிப்பு கொடுத்துருவாங்கிறான் அது உன்னை பார்த்து வந்தேன் என்று நான் எங்கள் ஊரில் போய் சொன்னால் எனக்கு பணம் வந்து கொட்டிடும் உங்கள்கிட்டருந்து நான் எனக்கு வாங்கிக்கணுங்கிறான் எனக்கு வேண்டியது ஞானமுங்கிறாங்க சிக்கலாம் என்னது ஒய் என்ன ஒய்யல் சொல்ல வேண்டிய எமலோகா ரிட்டன் ஃப்ரம் ஒய்யல் எமலோகத்துலேருந்து வந்துட்டான் திரும்பி இப்படின்னா எமலோகத்தையே பார்த்துட்டு வந்தவன்ப்பா இந்த ரிட்டன் ஃப்ரம் யூகே மாதிரி உத்தரகாசி உத்த உத்தரகாசிக்கு அப்படி சொல்லிவிடுறது ஐ எம் ரிட்டன் ஃப்ரம் யூகேன்னா யூகேன்னா எல்லோரும் யுனைடட் கிங்டம்னு சொல்லி லண்டன் நினச்சிட்டு இருப்பாங்க ஒன்றும் இல்லை உத்தரகாசிலேருந்து வந்திருப்பார் வந்து இதெல்லாம் ரிஷிகேஷ் ஜோக்கு இல்லை அந்த எப்படி நச்சிகேத தன்னுடைய வைராக்கியத்தை நச்சுக்கேதா ஸ்ரத்தா நச்சிக்கேதா நிர்தாரணா விராகத்தா அதே மாதிரி இங்கேயும் மைத்ரேயி தன்னுடைய பற்றின்மையை நன்றாக வெளிக்காட்டுகிறாள் எனக்கு வேண்டவே வேண்டாம் நீங்க எதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எனக்கு சொல்லுங்கள் பரிபூர்ண விவேகமும் வைராகியமும் அவளுக்கு இருக்கிறத சொல்ல போனால் சாதன சதுஷ்டய சம்பத்தியை காட்டுறது இந்த மந்திரம் ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாதவங்களுக்கு வேதாந்தத்தை சொன்னால் என்னென்னா அது வந்து பாறையில் போட்ட விதை மாதிரி பாறையில் போட்ட விதை முளைக்குமா பூமியில் மண்ணை தோண்டி போட்டாலே சிலதெல்லாம் முளை முளைக்க மாட்டேங்கிறது அப்போ பாறையில் போட்ட விதை எங்கே முளைக்கும் அது மாதிரி தகுதி இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தா வினா போடும் இதம் அசிஷ்யாய ந தேயம்னு வேதமே சொல்றது கிருஷ்ணனே சொல்கிறார் பக்தி இல்லாதவனுக்கு தபஸ் இல்லாதவனுக்கு இதை சொல்லி கொடுக்காது ஆ தகுதி இல்லாதவர்கள் இதை பெற்று பெற முடியாது நிற்காது நூத்தனை விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூதஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே என வைராக்கியத்தை நன்றாக வெளிப்படுத்துகிறாள் உடனே இதெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சு போய்டுது நம்ம தான் கொஞ்சம் வளவளான்னு இழுத்துன்னு இருக்கோம் அங்கே எல்லாம் டிஸ்கஷன் சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது ஏன்னா சொல்லி விடுறாள் மைத் மைத்ரே மனசில் இருக்கிறத நன்றாக வெளிப்படுத்தி விடுகிறாள் இதனால ஒன்றும் பிரயோஜனம் கிடைக்காத வாட் இஸ் தி யூஸ் என்ன பிரயோஜனம் நீங்கள் இவ்வளோ பெருசாக விட்டுட்டு போயிடுறீங்க அந்த ஒரு கதை சொல்லுவாங்களே ஒரு சுவாமிகள் வந்து ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாராம் பிரார்த்தனை பண்ணி எனக்கு செல்வமே இல்லை ரொம்ப வறுமையில் இருக்கார் அவர் செல்வம் வேணும்னாராம் பகவான் சொன்னாரா நாளைக்கு ஒரு சாது வருவார் இருந்த வழியாக அவரை போய் பாரு அவர்கிட்ட இப்படி சொல் சொனத்தில் பகவான் சொன்னார்ன்னு சொல்லு உனக்கு கிடைக்கும்னுறான் அந்த சாதுவை போய் ஒரு அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போனால் கரெக்டாக அந்த சாது வந்துவிட்டார் அந்த சாதுவை நமஸ்காரம் பண்ணி பகவான் கனவில் சொன்னார் உங்ககிட்ட வந்தால் எனக்கு வறுமையெல்லாம் தீர்ந்து அவர் உடனே என்ன பண்ணார் இருந்தால் அப்படின்னு ஒரு பெரிய வைரக்கல்லு கொடுத்துட்டார் உடனே இதை வாங்கிட்டு வந்தார் அவர் பாதி தூரம் வர்ற போதே அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு இவ்வளோ பெரிய கல் அவர் கொடுத்துட்டாரே நமக்கு இதை வச்சு நம்ம பெரிய ஆளாக போகிறோமே அவர்கிட்ட இன்னும் இதை காட்டிலும் பெருசாக ஏதோ இருக்கும் பொருள் போய் கேட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டான் போய் அந்த சாதுவை நமஸ்காரம் பண்ணி இதை காட்டிலும் உயர்ந்த பொருள் இருக்கிறதுனால தான் இது உங்களால் விட முடிஞ்சது அப்படின்னு கேட்டால் அதை குடும்ப என்ன அப்ப இதை தூக்கி எறியணும் இதை தூக்கி போட்டாதான் அதை கொடுக்க முடியும் அது மாதிரி வைராக்கியம் இல்லைன்னு சொன்னா இந்த உலக சுகத்துல ஆசை இருக்கிறவனுக்கு எப்படி ஜானம் பிடிபடும் பிட்டா பிடிபட்டாலும் எப்படி நிற்கும் மனதுல எப்படி நிலைத்து நிற்கும் ஆகவே ஞானத்துக்கு யோக்கியத்தை என்னன்னு கேட்டா வைராக்கியம் சாப்பிடற போது என்ன பிரார்த்தனை பண்றோம் அம்மா தாயே அன்ன பூர்ணி சாப்பாடு போடு எதுக்குன்னா சாப்பிட்டுட்டு நல்லா குண்டு குண்டாக உட்காந்துட்டு அண்ணாமலையை பார்க்கணும் பயப்படாதுங்க சாப்பிட்டு நான் டிவி பார்க்கணுங்கிறதுக்காக நான் உபனிஷத் படிக்கணும் பிருகதாரண்யத்தை திரும்ப திரும்ப நூறு தரவா வாசிக்கணும் அதுக்குத்தான் எனக்கு சக்தி வேணுமே தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேவி எனக்கு சாப்பாடு வேணும் எதுக்கு நான் சக்தியோடு இருக்கணும் சக்தியோடு இருந்தால் தான் நான் நல்லா படிக்க முடியும் நான் சக்தியோடு இருந்து உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லை நிறைய சக்தியை பெறு இன்பம் அனுபவிப்பாயா நல்லா சாப்பிடு சக்தியை வளர்த்துக்கோ உலக சுகத்தை அனுபவி அது வந்து யாரோட புத்தி அவிவேகிகளுடைய அஜானிகளுடைய சுவாவம் விவேக்கி அப்படி இல்லை அவன் என்ன சொல்கிறான் நல்லா சாப்பிடு சக்தியோட இரு சாஸ்திரத்தை படி ஞானத்தை வளர்த்திக்கோ நல்லா சாப்பிடுனா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க சக்தியை வளர்த்துக்கோ வேதாந்தத்தை படி ஞானத்தை விரத்தி பண்ணிக்கோ அப்புறம் வந்து பசிச்சாலும் உனக்கு ஒன்றும் பெருசாக தோன்றாது அதனால் வைராக்கியம் ரொம்ப முக்கியம் வைராக்கியம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணினா வே வியர்த்தம் அவரும் அப்படி சொல்லியிருக்கலாமே வாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நான் வேதாந்தம் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா வீட்டிலே கிளாஸ் எடுக்கலாம் அது சரி தெரியும் ஆகையினால் என்ன பண்ணிவிட்டாருன்னா வேண்டாம் அப்படின் தான் அவர் கிளம்புறார் இந்தம்மா தான் வந்து வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறாள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விவேக வைராக்கியத்தை வெளிப்படுத்தின உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் நீ எப்போவுமே எங்கிட்ட பிரியமாக தான் பேசியிருக்கேன் இப்போ எனக்கு எது ரொம்ப பிரியமாக இருக்கிறதோ அதைத்தான் நீ கேட்கிறேன்னு சொல்ல போகிற இந்த மந்திரத்தில் பாருங்கள் அந்த மைத்திரை சொன்னால் எதனால் நான் வந்து எதன் எந்த ஒரு செல்வத்தினால் நான் மோக்த்தை அடைய முடியாது என்று தாங்கள் கூறுகிறீர்களோ அந்த செல்வத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் எனவே பகவான் தாங்கள் எதை அறிந்திருக்கிறீர்களோ அதையே இந்த மருந்து ஏ ஏவா ரொம்ப முக்கியம் அதைத்தான் எனக்கு சொல்ல வேண்டும் இதை தரக்கூடாது இது எனக்கு வேண்டாம் இதை காத்தியா இன்றைக்கே கொடுங்க நான் உங்கள் கழக சேர்ந்து ஆசிரமத்துக்கு நான் சேவை பண்ணுறேன் ஏன்னா இவர் வானப்பிரஸ்தாசிரமத்திலருந்து போகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு விசாரம் பெருசாக சொல்கிறாங்க எப்படியோ ஏன்னா வானப்பிரஸ்தாசிரமத்தில் மனைவி கூட இருக்கலாம் சந்யாசாசிரமத்தில் மனைவி கூட இருக்கக்கூடாது அது பர்டிகுலராக எழுதிட்டாங்க இல்லை சன்னியாசத்துக்கு கூடாது ஆனாலும் இவர் சன்னியாசம் வாங்கிக்க போகிறார் ஆனால் அவ கேட்குற சன்னியாசம் இல்லை ஞானத்தை கேட்குறா அதில் ததேவமே ப்ரூஹி ஹே பகவான் ஹே பகவான் பகவான் தாங்கள் எதை அறிந்திருக்கிறீர்களோ அதையே எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படி சொன்ன உடனே அவரும் உடனே சொல்லிக் கொடுக்குறேன் சந்தோஷமாக சொல்லிக் கொடுக்குறார் மந்திரத்தை படிக்கலாம் சகோவா சாக்யவல்யா பிரிவ் சதி பிரிவாசே ஹியாஸ்வாமி தே வச்சாணியூ மே நிதிதாசஸ்வேதி சோவாச்சவல் பிரிவ ந சீ பிரிஷ்யாஸ்வாமி தே வியாச்சாணும் மெ நிதிவேதி சோவாச்சவிய உடனே யாக்கியர் பதது சொல்லுகிறார் அரே பிரிபத்த அரே பிரியாபத அரேன்னு சொன்னா சம்போதனம் அம்மா அப்படின்னு நம்ம அப்படி எடுத்துக்கணும் அரேன்னா அரே அப்படி சொல்றது உண்டு அரேங்கிறது வந்து ஒரு ஒரு பிரயோகம் அடியேன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து இப்பெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்றது அந்த பேரை சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா சாஸ்திரப்படி கணவன் மனைவி பேரையும் சொல்லக்கூடாது எப்படி மனைவி கணவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ மனைவியோட பேரையும் கணவன் சொல்லக்கூடாதுன்னு தான் தர்மசாஸ்திரம் சொல்லுது ஆத்மா அதெல்லாம் இப்போ கிடையாது நடைமுறையில் ஆத் வாடா போடான்னு சொல்லாமல் இருந்தால் சரி அந்த லெவலில் ஆயினால ஆத்மநாமா ஸ்வநாமா அப்படின்னு சொல்லி நவகோப்பியா மனிஷிபிஹி நிறைய சொல்லுவாங்க அதில் பிரியா பதாரே நீ பிரியமாவே எப்பவும் பேசுகிறாய் பிரியா சதி நகா பத அரேங்கிறது கே கூப்பிடுறது நகானா நமக்கு எப்போவுமே பிரியமாக தான் நமக்குள்ள பேச்சுக்கள்லாம் பேசலாம் இருக்கு பிரியம் பாஷ சே இப்பொழுதும் நீ பிரியமானதையே பேசுகிறாய் பிரியானா இஷ்டா சங்கராச்சார சொல்கிறார் பிரியா இஷ்டா பத்தங்கிறதுக்கு வந்து கருணையோட சொன்னாராம் பத்தங்குற வார்த்தைக்கு கருணையோடு அவர் அம்மா என்று அழைத்தார் அப்படி போட்டு நம்ம அழகான பாஷையில போட்டுக்கலாம் கருணையோடு அம்மா என்று அழைத்தார் நீ எனக்கு பிரியமானதை பேசுகிறாய் எப்பொழுதும் என்னுடன் பிரியமானதையே பேசுகிறாய் நகா அஸ்மாக்கம் பூர்வம் அப்படி பிரியா சதி பவந்தி நகாங்கிறது அஸ்மாக்கம் நம் இருவருக்கும் அஸ்மாக்கம் நகா சம்ஸ்கிருத்தில அப்படி சொல்லுவோம் நம் இருவருக்கும் எப்பொழுதுமே பிரியம் இருக்கிறது இப்பொழுதும் பிரியமாகவே நீ பேசுகிறாய் பிரியம் பாஷசே நீ பிரியமானதையே சொல்ற ஏஹி வாங்கிறார் ஆஸ்வ ஒக்காருங்கிறார் ஏஹினா வா ஆஸ்வ அமர்வாயாக தே வியாக்கியா சாமி உனக்கு நான் நீ கேட்டத நல்லா வியாக்கியானம் பண்ணி சொல்றேன் விளக்கி சொல்றேன் கேடு ஒக்கார் அப்படிங்கிறார் வியாச்சானுமே நிதித்யாசஸ்வ மேசக்ஷான விளக்கமாக சொல்கின்ற என்னிடமிருந்து நிதித்யாசஸ்வ வார்த்தைய நீ கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கோங்கிறது சங்கராச்சாரியார் சொல்றார் பிரியமேவ சித்த அனுகூலம் பாஷசே சித்த அனுகூலம் மம சித்தம் தம சித்தம் அப்படின்லாம் மந்திரங்கள்லாம் இருக்கு இந்த கல்யாண மந்திரத்திலே இருக்கு உன்னுடைய சித்தம் என்னுடைய சித்தம் வேவ் லென்த் உனக்கும் எனக்கும் வேவ் லென்த் சரியா இருக்கட்டும்னே பிரார்த்தனை இருக்கு நம்ம ரெண்டு பேருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்கட்டும் அதுக்கு தொட்டுண்டே சொல்லணும் அவளுடைய மனச நெஞ்ச தொட்டுகிட்டே கணவன் சொல்லணும் மம சித்தம் தவ சித்தம் பவது உன்னுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் ஒன்றாக இருக்கட்டும் தொட்டுண்டே அந்த மந்திரம் சொல்லணும் அப்போ அவர் சொல்கிறார் சித்த அனுகூலம்ங்கிற சங்கராச்சாரிய பிரியமே பாஷசே சித்த அனுகூலம் என் மனசு இப்போ ஆத்ம தத்துவத்தை தான் ரொம்ப நினைத்து கொண்டிருக்கிறது அதையே சொல்லுன்னு நீ கேட்குற நான் எனக்கு வெளியில் போய் உன்னியாசம் பண்ணணும் உங்கள்கிட்டயே சொல்கிறேன் பிரியமேவ பாஷசே சித்த அனுகூலம் பாஷசே அத ஏகி ஆஸ்வ உபவிஷ வியாக்கியாசியாமி எத்து தே தவ இஷ்டம் இஷ்டம் உனக்கு இஷ்டமோ அதை நான் சொல்கிறேன் அமிர்துவ சாதனம் தவ இஷ்டம் தவ இஷ்டம் ஏஹி ஆஸ்வ தேங்கிறதுக்கு சங்கராச்சாரிய அந்த தேன் இருக்கு பாருங்க அந்த பதத்தில் அந்த தேங்கிற வார்த்தைக்கு சொல்ற தவ இஷ்டம்னு சேர்த்துக்கிறார் தவ இஷ்டம் என்னது அமிர்தத்வசாதனம் அமிர்தத்வசாதனம் மோஷசாதனம் ஆத்மஜானம் கதைஷ்யாமி அழகா டெவலப் பண்ணுறார் சங்கராச்சாரியர் அமிர்தத்வ சாதனம் ஆத்ம ஜனம் இந்த பிருகதாரணிக மந்திரத்துக்கு முகவரை கொடுக்கிற போதே சங்கராச்சாரியர் ஒரு வார்த்தை சொல்லிவிடுறார் பிரம்ம வித்யா பிரத்யகாத்ம விஷயா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பிரம்ம வித்யா பிரத்யகாத்ம விஷயா பிரம்ம வித்யானது ஆத்மாவையே விஷயமாக கொண்டிருக்கிறது ஏன்னா பிரம்மன் வெளியில் எங்கேயும் கிடையாது ஆத்மாவே பிரம்ம்கிறதுனால சங்கராச்சாரியார் பிரத்யகாத்ம விஷயா பிரம்ம வித்யா அப்படியே சொல்றார் அப்போ அமிர்தத்வ சாதனம் ஆத்ம ஜானம் இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புறது அமிர்தத் ந வைதிகம் கர்ம மோக்ஷத்துக்கு சாதனம் ரிச்சுவல் கிடையாது இது திரும்ப திரும்ப சொல்லப்படும் ஆதிசங்கரருடைய உரைகள்ல எல்லா இடத்துலையும் காணப்படுவது இப்போ ஒரு பழம் வரணும்னா இந்த மாமரமாக தான் பழமெல்லாம் வந்திருக்கு அந்த பழம் வரணும்னா அந்த பழத்துக்கு புஷ்பம் வந்த பிறந்தான் பழம் வர்றது புஷ்பம் வந்த பிறகு தான் பழம் வருகிறது ஆனால் பழத்தில் புஷ்பம் இருக்கோ புஷ்பந்தான் பழமாக மாறி இருக்கு ஆனால் பழம் புஷ்பமாக பழம் புஷ்பமாக இருந்தால் புஷ்பம் வேறு பழம் வேறு எதுக்கு சொல்லணும் ரெண்டும் ஒன்று தானே ஆ புஷ்பம் இருந்ததுனால தான் பழம் வந்திருக்கு ஆனால் பழம் புஷ்பம் கிடையாது வைதிக கர்மத்தை ஒழுங்கா பண்ணினாத்தான் நமக்கு சாஸ்திரத்தில் சொல்ற விஷயம் புரியும் ஆனால் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அதில் கர்மம் கிடையாது ஒரு இடத்துல சாஸ்திரத்திலேயே ஸ்லோகம் சொல்லியிருக்கு பலசிய காரணம் புஷ்பம் புஷ்பலம் புஷ்ப விவர்ஜிதம் பலசிய காரணம் புஷ்பம் பலம் புஷ்ப விவர்ஜிதம் பழத்துக்கு காரணம் என்னது பூ ஆனா பழம் வந்து பு இல்லாதது பலச காரணம் புஷ்பம் பலம் புஷ்ப விவர்ஜிதம் அதே மாதிரி ஞானச காரணம் கர்ம ஞானம் கர்ம ஞானத்துக்கு காரணம் கர்ம ஆனா ஞானம் கர்மம் இல்லாதது ஞானம் முழுக்க என்ன சொல்கிறதுனா நீ கர்த்தாவே கிடையாதுன்னு சொல்றது கர்மா என்ன சொல்கிறது நீ கர்த்தா நீ செயலை புரியணும் இந்த கர்மாவை பண்ணணும் இந்த கர்மாவை பண்ணக்கூடாது நிஷித்த கர்மா விகித கர்மா எல்லாம் கர்த்திருவத்தை பலமாக வச்சுக்கணும் கர்ம காண்டத்துக்கு ஞான காண்டத்துக்கோ கர்த்திருவம் பரிபூர்ணமாக நீக்கப்படுகிறது கர்த்திருவ நிஷேதம் பண்ணுகிறது ஞான காண்டம் கர்மகாண்டமோ கர்த்திருவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ஆ கிரகஸ்தாசிரமத்துக்கு கர்த்தத்வம் வேணுமா வேண்டாமா ஆசிரம வாழ்க்கைக்கே கர்த்திருவம் வேண்டி கிடக்கு அப்படி என்னதுக்கப்புறம் கிரகஸ்த ஆசிரமம்னா இந்த இந்த மாதிரி ஆசிரமங்கள்லாம் நடத்துறேன் இதுக்கே கர்த்திருவத்தை வச்சிக்க வேண்டி இருக்கு அந்த வேணா அது வந்து ஞானபூர்வமான கிரகதையில சொன்ன மாதிரி கர்மத்தில் அகர்மம்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் இதுக்கே கர்த்திருவம் வேண்டி இருக்கு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றது என்னன்னா கர்மத்தை சந்யாசம் பண்றதும் ரொம்ப சொல்றேன் அவர் சங்கராச்சாரிய சொல்ற கர்ம சன்னியாசமே வேற அதெல்லாம் நடைமுறை நிறைய பேர் புரிய வைக்கிறதே கஷ்டம் ஆதிசங்கரர் வைதிக கர்மத்தை மாத்திரம் தான் பேசுறாரு நம்ம லௌகிக கர்மத்தையும் அதையும் போட்டு குழப்ப கூடாது வேதத்துல சொல்லி இருக்கிற கர்மத்தை பண்ணணுமா வேண்டாமா மோட்சத்துக்கு அதான் கேள்வி வேதத்துல சொல்லியிருக்கிற கர்மம் மோட்சத்துக்கு சாதனம் இல்லை அவ்வளவுதான் இந்த லௌகிக்க கர்மம் விவசாயம் பண்றது வியாபாரம் பண்றது பேங்க்ல பணம் போடுறத பத்தினா சங்கராச்சாரியம் பேசுறதே கிடையாது அதெல்லாம் என்ன கர்மா வைத்திக கர்மா லௌக்கிக கர்மா லௌக்கிக கர்மம் வேணுமா வேண்டாமாங்கிறத பற்றி சங்கராச்சாரியார் தொடர்றதே கிடையாது நம்ம எதை வச்சுன்னு பேசுகிறோம் சங்கராச்சாரியாரேன்னா நமக்கு தெரிஞ்ச லௌக்கிக கர்மத்தை வச்சுன்னு சங்கராச்சாரியார் சொல்கிறாருன்னு நம்ம இப்படி சொல்ல முடியும் நம்ம நம்ம வந்து வைத்திக கர்மா எங்கேயா பண்ணுறோமா ஒழுங்கா ஏதாவது ஒன்றாவது இருக்கா ஏதோ கோயிலுக்கு போகிறோம் விளக்கேற்றுறோம் சுவாமி கும்பிட்டுருக்கோம் அதில் அந்த வைதிக கர்மத்தை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு டெம்பிள் ஒர்ஷிப் தான் ஆயினால் அதை வந்து நம்ம பேசவே முடியாது இல்லை சங்கராச்சாரியார் இப்போ ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார் அமிர்த இஷ்டங்கிறது வார்த்தை இங்கே என்னென்னா அமிர்தத்வ சாதனம் ஆத்ம ஜானம் கதை நான் உனக்கு சொல்கிறேன் ஆ அமிர்தத்வ சாதனம் ஆத்ம ஜானம் சாதனம் வைதிகம் கர்ம நபதி வேதத்தில் சொல்லியிருக்கிற அக்னிஹோத்திரம் சோமயாகம் சொர்க்க சொர்க்கம் இதெல்லாம் அடையிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கே அதெல்லாம் கிடையாதுங்கிற ஷடங்குகளினால் ஷடங்குகளினால் ஒருவன் மோட்சத்தை அடைந்து விட முடியாது நிறைய பூஜையெல்லாம் பண்ணுறதுனால மோக்ஷம் அடைய முடியாது குரு தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அவவா தானம் ஞான விஹீன சர்வமத்தேன முக்தி நபஜதி ஜன்மசதேன அதனால் நீ என் தான் க கங்காசாகரம் வரைக்கும் யாத்திரைப்போ நிறைய விரதத்தை பண்ணு தானத்தை பண்ணு என்ன வேணாலும் செய் ஆத்ம ஜானம் பெறலேன்னு சொன்னால் மோக்ஷம் கிடையாதுன்னு பஜு கோவிந்தத்தில் சங்கராச்சாரியார் சொல்கிறார் அதுக்காக வேண்டி நம்ம ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறது இல்லை அதனுடைய வரையறைகள் நம்மால் உணரப்பட வேண்டும் கர்மத்தினுடைய வரையறைகள் அதனுடைய சக்தியை புரிஞ்சிக்கணும் யசாகர்ம கர்மத்தினால மோக்ஷம் இல்லைன்னா ஷடங்குகள் இந்த ஹோமங்கள் பூஜை வழிபாடு ஜபம் அதெல்லாம் மனசை மாற்றம் பக்குவப்படுத்துமே தவிர சித்திர்விச்சாரே கிஞ்சித் கர்ம கோடி விவேகச்சூடாமணி சொல்லுகிறது மனசை சுத்தப்படுத்துறதுக்கு தான் கர்மம் இந்த சடங்குகள் பூஜைகள்லாம் ஆனால் ஞானம் பெறத்துக்கு விசாரம் பண்ணணும் அதில் விசா சித்தசுத்தே கர்ம நது வஸ்தூ பலப்தயே வஸ்து சித்திர் விசாரேன கிஞ்சித் கர்ம கோட்டிபி சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஒருத்தன் பசி த பசி பசி தாங்க முடியாமல் பசி பசிக்கிறதுன்னு சொல்கிறான் அவன்ட்ட கொஞ்சம் ஓடு பசி போய்டும்னா அப்படி தான் சொல்கிறார் அப்படி இருக்கு நீ மோட்சத்துக்கு சாதனம் சொல்கிறதுங்கிறார் பர்மாவை பண்ணின இது ரொம் ரொம்ப பசிக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் பசி தாங்க முடியலை ஐயா அப்படிங்கிறான் அவனுக்கு என்ன வேணும் சாப்பாடு தான் நீ கொஞ்சம் குதி கொஞ்சம் ஓடு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் எப்படி சரியாக போகாதோ அப்படிங்கிற சிங்கராச்சாரியர் இதில் தான் எழுதியிருக்கார் இந்த பிருதாண்யத்தில் தான் எழுதியிருக்கார் எப்படி அது முடியாதோ அது மாதிரி பரிபூர்ண சாந்தி மன அமைதி வேணும்னு நினைக்கிறவனுக்கு ஆத்ம ஜானந்தான் சாதனமே தவிர நீ அந்த யாகம் பண்ணு சந்தியாவந்தனம் பண்ணு ஹோமம் பண்ணு பூஜை பண்ணுன்னு சொன்னால் பொருந்தாது அது யார்கிட்ட பேசுகிறாங்க ஞாபகம் வச்சுங்க இவன் சந்தியா வந்தனம் பூஜைலாம் ஒழுங்காக பண்ணிட்டுருக்கிறவனை பார்த்து பேசிகிட்டு இருக்கார் நம்ம ஆரம்பிக்காத ஆழ்கிட்ட எல்லாம் எடுபடாது இது சங்கராச்சாரியாருக்கு முன்னாடி இருக்கிறவனே தர்மத்தை ஒழுங்காக கடைபிடிக்கிறவனை பார்த்து பேசிட்டு இருக்கார் தர்மத்தில் கொஞ்சம் கூட பிசகாமல் ஒழுங்காக வாழ்கிறவனை பார்த்து சொல்கிறார் தர்மத்தினால நீ மோட்சத்தை அடைய முடியாது ஒழுங்கா கடைபிடிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து அட்ரஸ் பண்றார் இதை விட்டுட்டு நீக்கே அமிர்தத்துவமான வேத மந்திரங்களை வச்சிக்கிட்டு வேதம் படித்தவனுக்கு சடங்கை விடுன்னு சொல்லிகிட்டு இருக்கார் ஆகையினால இதெல்லாம் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு ரெலவென்ட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதனால தான் ஆசிரமத்தில் பூஜையெல்லாம் நாங்கள் விடலை ஏன்னா நிறைய பேர் இப்போனா வந்து ஒன்றுமே வேண்டாம் காலம்பரம் ஒரு உபன்யாசம் மத்தியான உபன்யாசம் நாமஜபம் கிடையாது நாம சங்கீர்த்தனம் கிடையாது தியானம் கிடையாது காலம்பரத்துலேருந்து என்னென்னா உபனிஷத்து உபனிஷத்து உபனிஷத்து தலைமுறை அஞ்சு மணிக்கு என்ன ஒரு உபநிஷத்து கிளாஸ் ஆறரை மணிக்கு என்ன இன்னொரு உபநிஷத்து கிளாஸ் ஒரு எட்டு மணிக்கு கிளாஸ் இப்படியே ராத்திரி வரைக்கும் என்னென்னா பத்து பன்னெண்டு கிளாஸுண்ணா அப்படி எடுக்க மாட்டோம் ஏன்னா நிறைய பேருக்கு இதை புரிஞ்சுக்கிற சக்தியே குறைவு அதனால் இன்னும் கர்மாவே தொடங்கலை பூஜையே ஒழுங்காக பண்ணலை பூஜையவே ஒழுங்காக பண்ணாத சாதனமே பண்ணாத ஆள்கிட்ட போய் இதெல்லாம் பூஜையினால கங்கா யாத்திரை பண்ணாலும் ஒன்றும் பண்ணாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்காதுன்னா மோட்சம்னா என்னன்னு முதல்ல புரியணும் அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும் ஆயினாலே ஜாக்கிரதையாக நீங்கள் புரிஞ்சுங்க ரொம்ப நேரம் சுவாமி பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிறாரே நீளக்க ஒன்றும் தெரியவே மாட்டேங்கிறதே நினைக்காங்க சங்கராச்சாரியாருடைய முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஆளே வேறு ரொம்ப தர்மத்தை வேதத்தில் பரிபூர்ண நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மத்தை எல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவங்க அவங்கள பார்த்து சொல்றா சங்கராச்சாரியார் அமிர்தத்வ சாதனம் கர்ம அமிர்தத்துவ சாதனம் வேதாந்த விசாரா அதோ விசார கர்த்தவியா அப்படின்னா சடங்குகள்லேயே ஆழ்ந்து போயின்னு இருக்கிறவனை பார்த்து நீயம் எவ்வளவு பெரிய யாகம் பண்ணாலும் ஹோமம் பண்ணினாலும் உனக்கு வந்து அந்த ஹோமத்துக்கு தகுந்த பலன் கிடைக்குமே தவிர அவ்வளவுதான் பரிச்சின்னமான கர்மத்தை வைத்துக்கொண்டு அபரிச்சின்னமான மோட்சத்தை எப்படியப்பா அடைய முடியும் வரையறைகளுக்குட்பட்ட சடங்குகளை வைத்துக்கொண்டு வரையறைகளுக்கு உட்படாத முக்தியை பற்றி எப்படி பேச முடியும் அப்படின்னு என்ன சொன்னா வாதம் பண்ணணும்னாலும் அது சரியான ஆள் வேண்டாமா விவாத விவாகஷ்ட சமயோரேவோ ஒரு ஸ்லோகமே இருக்கு விவாதஷ்ட விவாகஷ்ட சமயோரேவ சோபதே விவாதமும் சரி விவாகமும் சரி சமமாக இருந்தால் தான் எடுபடும் ஆ விவாதஸ்ட விவாகஷ்ட அது மாதிரி சொல்லணும்னா அதுக்கு ஒரு யோக்கியத்தை வேண்டாமா சங்கராச்சாரியார் மண்டனமிஸ்ர்ட்ட போய் வாதம் பண்ணினார் மண்டனமிஸ்ரர் சரியான கர்மகாண்டி மண்டனமிஸ்வரர் வந்து மண்டனமிஸ்வரர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட குருவிட்டு தான் போனார் சங்கராச்சாரியார் அவரோட குரு குமாரல பட்டர் குமாரல பட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்ஜாக இருக்கிறவர் கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்கிறவர் அவர்கிட்ட போனவொடனே அவர் சொன்னார் என் சிஷியங்கள்லேயே ஒருத்தருக்கான் சரியான ஆள் என்ன புரிஞ்சுன்னு பண்ணுறவன் அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தான் அவர் தான் அனுப்புகிறார் மாகிஷ் சாகிஷ்மத்தியா சிஷ்யா மண்டனமிஸ்ர அவர்கிட்ட போகும் சங்கராச்சாரியர் எப்படி போகிறார் தெரியுமா அது ரொம்ப அவருன்னு வாதத்துக்கு முதல்ல கேட்குறது இல்லை வாதம் பண்ணணும்னு போகல குமாரில் பட்டர்கிட்ட நான் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கு விமர்சனம் எழுதணுன்ட்டு அந்த காலத்தில் அவ்வளோ என்னதுன்னா அதெல்லாம் சொல்ல முடியல இதெல்லாம் வார்த்தையால் வர்ணிக்க முடியல நான் எழுதியிருக்கேன் ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் நான் பண்ணியிருக்கேன் இவர் சன்னியாசத்தையே ஒத்துக்காத ஆள் யாரு மண் குமாரலபட்டர் சன்னியாசத்தையே ஒத்துக்காத ஆள் சன்னியாசம் பண்ணுறது பெரிய தப்புன்னு சொல்கிறவர் அப்பேற்பட்டவர்கிட்ட போய் சங்கராச்சாரியார் நான் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறேன் உங்களுடைய தங்களுடைய விமர்சனம் அதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னார் அவர் அந்த நேரம் உமித்தீயில் தன்னை தியாகம் பண்ண ஆரம்பிச்சுருக்கார் அவர் சொன்னார் நான் இப்போ என் சரீரத்தை தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் புஸ்தகத்தை படித்து நான் விமர்சனம் எழுதுறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை என்னுடைய சிஷியன் இருக்கான் அவங்ககிட்ட கொண்டு போங்கோ அவங்கிட்ட இதை பற்றி விமர்சனம் எழுத சொல்லுவோங்க ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கார்னு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட போன உடனே இதை எழுதுங்க நான் உன்னோட இதுக்கு எழுதுனா முதல்ல நம்ம ரெண்டு பேரும் வாதம் பண்ணணுன்னாராம் சரி பண்ணலான்னார் அதனால் அவங்க போனதை வந்து எடுத்த உடனே வாதம் பண்ணணும்னு கேட்கலை அப்படிலாம் மாற்றி மாற்றி கதை சொல்கிறாங்கன்னா கூட வாதம் பண்ணணும்னு கேட்கல விமர்சனம் தான் எழுத சொன்னார் அந்த அளவுக்கு என்னென்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஞானத்தில் அவங்கவுங்களுக்கு உறுதி அது மாத்திரம் இல்லை அது எங்கேயும் தப்பு வரக்கூடாது அது பேர் வார்த்தைக்கம்னு பேர் சொல்லது சொன்னது சொல்ல விட்டு போனது தப்பாக சொன்னதை திருத்தறதுக்கு உரிமை இருக்குது அது பேர் வார்த்தை என்னுடைய நூலுக்கு நீங்கள் வார்த்தைக்கம் எழுதுங்கள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா நான் சொன்னதுல இருக்கிற தப்பு சொல்லாம விட்டு போனது தப்பா சொன்னது அதை நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு சரியா எழுதணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம் அப்படித்தான் பெரியவங்கெல்லாம் நடந்திருக்காங்க ரொம்ப பெருந்தன்மை ரொம்ப என்ன சொல்றது ஓப்பன் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதுலாம் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும்னு நினைக்கல ஒருவேளை நான் எழுதுறதுலேயும் தப்பு இருக்கலாம் அப்படி இருந்தால் சரி பண்ணிப்போமே அதனால் அவங்க எப்பவுமே ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர தன்னுடைய தனக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லை அகங்காரமே கிடையாது அகங்காரம் இல்லாதனால்தான் விமர்சனம் எழுத சொல்கிறார் இல்லாட்டி நீ யார் என்னுடைய நூலுக்கு விமர்சனம் எழுதுறதுல கேட்பாங்க அப்படி இல்லை விமர்சனம் எழுதும் போங்கிறார் அந்த காலத்தில் விமர்சனமும் லேசில் எழுதிடமாட்டாங்க என்ன சொல்லணும்னா அதுக்கு அதுக்கு ஒரு தகு தகுதி வேணும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் தேசம் முழுக்க அறிவில் சிறந்த பெரியவர்கள் இருந்த தேசம் இன்னைக்கு தான் தேட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் அதனால் அமிர்தத்துவ சாதனம் ஆத்மஜானம் அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் சங்கராச்சாரியார் கர்ம காண்டத்தினால அடைய முடியாதுங்கிறது இந்த இடத்துல குறிப்பாக காட்டுறார் அமிர்தத்வ சாதனம் ஆத்மஜானம் கச்சயிஷ்யாமி வா உக்கார் ஏதாவது ஒரு ஹோமம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதோ இந்த ஹோமத்தை பண்ணினா அடைஞ்சு விடலாம் அமிர்தத்துவ சாதனம்னு இல்லை இல்லை ஓகார் கொஞ்சம் பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம் எப்பொழுதுமே மனம் விட்டு தான் நம்ம பேசுவோம் மனதை விட்டு இல்லை மனம் விட்டு பேசுவோம் அதனால் மனசை விட்டு நல்லா பரிமாறிப்போம் நான் என்ன என்ன புரிஞ்சுட்டு இருக்கேனோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன் கேளு சந்தோஷமாக கேளு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி வியாசியமி வியாசியமிங்கிறது கதயிஷியா யாச்சாணஸ் தூ மேத்த மம வியாணம் பண்ணுற என்னுடைய வார்த்தைகளை கேட்டு சங்கராச்சாரஸ் நிதித்யாசஸ்வ இந்த அவர் கொடுத்துருக்க அர்த்தத்தை பாருங்கள் வாக்கியா அர்த்தத்தை நிச்சய தியாக்கும் இச்ச வாக்கிய நான் எந்த வார்த்தைகளை சொல்கிறேனோ அதோட அர்த்தத்தை நல்லா கவனமாக கேளுங்கிறார் நான் என்ன சொற் பேசுகிறேனோ அந்த சொல்லுக்கான பொருளை நீ நல்லா நினச்சி தியானம் பண்ணு ஏன்னா நான் பேசுகிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை கம்பீரமான விஷயம்னு ஒரு ஃபுட் நோட் எடுக்க எழுதுகிறார் ஒருத்தர் கம்பீர அர்த்தம் கம்பீரார்த்தா தேஷாம் மிகவும் ஆழமானது ஆகையினால் நீ கவனமாக கேட்கணும் அதனால்தான் சாஸ்திரத்தில் அடிக்கடி சுருணும் சுருணுங்கிறாங்க கேளு கேளுன்னு ஏன்னா கேட்டுகிட்டே இருக்கணும் பார்த்து கேளுன்னு என்ன அர்த்தம் நீ தலையாட்டின் இருக்கேன் உண்மையாக கேட்குறியான்னு எனக்கு தெரியும் இல்லை கேளுன்னு சொன்னா அதுக்கு தான் நடுவில் நடுவில் திடீர்னு தூக்கம் எல்லோரும் பிடிங்கிற போது நம்ம பார்வதி பத்த ஏ அப்படிம்பாங்க அப்படின்னு ஒன்னா எல்லோரும் கொஞ்சம் முழிச்சுடுவாங்க எல்லாம் ஃப்ரிஸ்க் ஆகிடுவாங்க அது அதில் டெக்னிக் அந்த அந்த காலத்திலலாம் மணிக்கணக்காக நடக்கும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சொற்பொழிவு நடக்கும் ஒரு மணி நேரமே தகராறுல இருக்கு போ அவ்வளோ தூரம் நம்ம மன ஒருமுக பாடு வளர்ந்து போயிருக்கு ஆ இதனால் என்ன அந்த காலத்தில் நடக்கிற போது என்னடா இப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்களா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இப்படின்னு விடுவாங்க பார்ப்பார் அதெல்லாம் என்ன அழகான பௌராணிக்க மெத்தேடு இப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் அதிகமாக தூங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோவிந்த ஜெய் ஜெய் கோபால் ஜெய் ஜெய் ஒரு பாட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் சரி அப்புறம் திங்க் பண்ணுவோமா அப்படின்னு ஆரம்பிச்சுடுவாங்க அவள் சரியாக போய்டு நான் அப்படி யாரும் பண்ணலை இருந்தாலும் அது நல்ல மெத்தட் அதெல்லாம் இப்போ விட்டுட்டோம் ஒரு மணி நேரம் அப்படியே மொனாட்டாக சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அமிர்தத்துவ சாதனம் ஆத்மஜானம் அமிர்தத்வ சாதனம் கர்மன அப்படின்னா தயிரும் சாதம் சாம்பார் ஜாதம் பண்ணுற வேலை கொஞ்சமாக தெஞ்சாம அப்படி இருக்கிறவ என்ன பண்ணுறது இது நல்ல வழி அது அது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பார்ப்போம் யோசிப்போம் வேதாந்தத்தில் அதை எப்படி கொண்டு வரதில்லை ஏதாவது திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது சில பேர் நான் வச்சுருப்பாங்க பக்கத்தில் ஒரு பாடகரை இவருக்கும் கொஞ்சம் நேரம்னா தொண்டை வற்றி போயிடும் என்ன பண்ணுவார் நான் பாடும் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாணிக்க சொன்னார் அப்படின்னு அவர் பாட சொல்லிடுவார் இவர் கொஞ்சம் குடிச்சு சரி பண்ணிப்பார் எல்லாம் சரி பண்ணிட்டு பழையபடி அப்படியாத்தானே அப்படின்னு பழப்படியாக ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ என்ன அப்படின்னா விட்டு விட்டு அப்படி விஷயம் உள்ளே போய்டும் இந்த அம்மா வந்து குழந்தைக்கு சொல்கிறா பாருங்கள் சாப்பாடு கொடுக்குறது எந்த பாரு அங்கே பாரு ஆ தர அப்படின்னா உள்ளே வா அந்த மாதிரி தான் இது வந்து ஏவம் பரம்பரா பிராப்தம் எல்லாம் குழந்தையாக இருக்கிற போதுலேருந்தே குழந்தைக்கு சாப்பிடும் அதுக்கு சாப்பிட்றதுல தாத்பரியமே இல்லை அது அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டுருக்கு அப்போ அதை பாரு அங்கே பாரு இங்கே பாரு அந்த வந்து சந்திரனுக்கு ஒரு வாய் அங்கே கொண்டு போகாது சந்திரனுக்கு ஒரு வாய் மாமரத்துக்கு வருவாய் புலிக்கு உருவாய் சிங்கத்துக்கு உருவாய் என்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் உனக்கு வருவாய் அப்படின்னா ஆன் தருங்க இந்த மாதிரி அது சொல்லிவிட்டு கடைசியில் என்னென்ன அமிர்தத் நாசாஸ்தி வித்தேனா ஓஹோ எல்லாம் டெக்னிக் தான் இதெல்லாம் ரொம்ப அழகான டெக்னிக் கஷ்டமே இதெல்லாம் இன்ஃபார்மல் டீச்சிங் ஃபார்மலே கிடையாது விளையாட்ட நல்ல விஷயங்களை நிறைய கொடுத்து என்ன ஆயிடுறது போவே மாட்டேங்கிறது அர்த்தத்திண தியாத்தும் இச்சயன அர்த்தத்தகா நிச்சய வார்த்தையை பாருங்க நான் சொல்லி கொடுக்குறேன் நீ அந்த வார்த்தையெல்லாம் கவனமா கேட்டு அர்த்தத்தை நல்லா யோசிச்சு நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்குறார் நீ கேட்டுட்ட உக்காரு உனக்கு நல்லா பாடம் சொல்கிறேன் ஆனால் நான் சொல்கிறது நீ நல்லா கேட்கணும் ஞாபகம் வச்சுக்கோ மைத்ரேஜி நான் சொல்கிறது நீ நல்லா கேட்கணும் கேட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கிறார் சரின்னு விட்டா அந்தம்மா சரி அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிக்கிறார் இப்போ ஒரு முக்கியமான மந்திரம் ரொம்ப அதிப்பிரசித்தமாக சொல்லப்படக்கூடிய மந்திரம் வருகிறது இப்போ என்ன சொல்ல போகிறாருங்கிறது முன்னாடியே சொல்லிவிடுறேன் ஆத்மாதான் பரமானந்த ஸ்வரூபம் எல்லாம் நாம் எல்லோரும் உண்மையில் இன்ப வடிவமானவர்கள் நம்ம ஆனந்தத்தை வெளியில தேட வேண்டாம் ஆனந்தத்தை புறத்தே தேடாதீர்கள் ஆனந்தமே நீ ஆனந்தமே நீ ஆனந்தமே நான் நாம் எல்லோரும் ஆனந்தத்தை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் எங்கெங்கோ எங்கோ அலைகிறார் ஞான தங்கம் அது பாருங்கள் ஞான தங்கமே அதில் கூட அழகாக தான் சொல்லியிருக்கு ஞான தங்கமே ஞான தங்கமே நான் நடத்தும் அறிவு அறிவு கட்டியே அறிவு தங்கமே அறிவே உருவானவனே நடத்தும் சொல்கிற போது கூட முட்டாளே அப்படின்னா சொல்ல முடியும் அப்படி சொல்லாமல் ஞான தான் அட்ரஸ் பண்ணுறாங்க ஓ பாபியேன்னு சொல்லலை இல்லையா எல்லாரும் அப்படி தானே பாவிகளே தான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க ஞானத்தங்கமேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஞானத்தங்கத்தை கேட்காம இரும்பு இரும்புக்கு போயிடுறாங்க இவ்வளோ ஞானத்தங்கமாக சொல்லி வச்சிருக்க அப்போ நிச்சயமாக தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி வைராகியத்தை உலகத்தில் உண்டு பண்ணுறதுக்காகவும் வைராக்கியத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவும் ஆத்மா ஆனந்தம்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவும் சங்கராச்சாரியார் யாஜ்யவல்யர் மைத்ரேக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த ரகசியத்தை பற்றி பேசுகிறார் மந்திரம் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு தரம் தான் சொல்ல முடியும் ஆ அந்த தொடர்ச்சி அடுத்த பக்கம்னு போட்டிருக்கு இதில் பின்னாடி யாருக்கா சம்ஸ்கிருதத்தில் இருக்குது யாராக கவனிச்சிங்களோன்னு தெரியாது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு சம்ஸ்கிருதத்துலேயும் தனியாக போட்டிருக்கேன் யாருக்கு സംസ്കൃതത്തിലে വണമാ ഇട്ട് പാടു നവ аре પત્યુ કામાય સહોવાચ નവ аре પત્યુ કામાય પ્રતિપรียયો ભવતી આત્મનസ്തു કામાય પ્રતિપรียયો ભવતી નવા аре જાજાય કામાય jaya priya bhavati jaya priya bhavati atmanastu kamaya jaya priya bhavati atmanastu kamaya jaya priya bhavati navare putranaam kamaya navare putranaam kamaya putraa priya bhavanti putraa priya bhavanti atmanastu kamaya putraa priya bhavanti மாய பிரி நவரே क्षत्रस्य कामाய क्षत्रம் பிரியம் भवति ஆत्मனस्तु कामाய क्षत्रம் பிரியம் भवति நவரே லோகานாம் கமய லோகாஸ் பிரியா भवந்தி ஆत्मனस्तु कामाய லோகாஸ் பிரியா भवந்தி नवारे देवानां कामाय देवा प्रिय भवन्ति देवा देवा देवा नवारे देवानां कामाय देवा ना प्रिय भवन्ति आत्मनस्तु कामाय देवा प्रिय भवन्ति आत्मनस्तु कामाय देवा प्रिय भवन्ति नवारे भूतानां कामाय नवारे भूतानां कामाय भूतानि प्रियाणि भवन्ते भूतानि प्रियाणि भवन्ते नवारे सर्वस्य कामाय भूतानि सर्वं प्रियं कामाय ஆத்மனஸ் பிரி நவ்ஸ் ஆ அே தவத்தவிய மந்திய मैत्रेई मैत्रेई आत्मनो भारे आत्मनो भारे दर्शनेन நிதித்சித்தவைய மைத்திரேயனோபாரே தர்சன மத்திய விஞ்ஞானேனித்த மிக மிக அத்தமான पगुदी நிறைய பேர் இதை விளக்கத்துக்கு எடுத்து கொள்ளக்கூடிய விஷயம் சங்கராச்சாரியார் இதற்கு விளக்கம் சொல்வதற்கு முன்பு இப்படி சொல்றார் அமிர்தம் வைராக்கியம் உபதி உற்பத்தி அதாவது யாக்யவல்யர் உடனே அமிர்தத்வசாதனத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார் அமிர்தத்துவ சாதனம் என்னது ஆத்ம ஜானம் மோட்சத்துக்கு சாதனம் என்ன ஆத்ம ஜானம் அந்த ஆத்ம ஜானம் என்னதுன்னா வை சாதனம் வைராகியம் உபதிஷு அந்த ஞானத்தை பெறத்துக்கு வைராக்கியம் வேணும் அதை உபதேசம் பண்ணுறதுக்காக அனாத்மாவை விடணும் அனாத்மாவை விடணும்னு சொன்ன ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா அனாத்மாவில் வைராக்கியம் வரணும் எது ஆத்மா இல்லையோ அதில் வைராக்கியம் வரணும் அப்போ அனாத்மாவை பற்றி தெரிஞ்சாத்தான் அனாத்மாவை விட முடியும் ஆகையினால் மனைவி குழந்தைகள் இதில் அவர் என்ன பண்ணுறாருனா அனாத்மான்னு சொல்லி அதில் வைராகியத்தை உண்டு பண்ணுகிறார் அதை சன்னியாசம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இப்போ சொன்னோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சுங்கோ ஏன்னா இது சந்நியாசத்தையே மனசில் வலியுறுத்தி பேசுறது தலைப்பட்டார் தீரத்துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர் வள்ளுவர் அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கீங்க நான் எப்படி நான் இதை டீச் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க இப்படி எல்லாம் சாஸ்திரத்தில் நம்ம என்ன பண்ணவா போகிறோம் பண்ணிடவாக முடியும் அட்லீஸ்ட் மானசீகமாக சந்யாசம் பண்ணிவிடுங்க காலம்புற ஒரு மணி நேரம் இந்த மந்திரத்தையாவது நினச்சிங்கன்னா நீங்கள் விட முடியுதோ இல்லையோ மனசிலையாவது சன்னியாசியாக வாழ்கிற மாதிரி கற்பனையாக பண்ணிப்போவே ஆகினால இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு என்ன சொல்லுவாங்க சாமி நல்லா இருக்குது ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது நடைமுறைக்கு ஒத்து வராது இதெல்லாம் இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அது என்ன பண்ணுறது நம்ம வந்து நல்ல விஷயத்தை படிக்கிறதும் தீர்மானம் பண்ணிட்டோம் என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரம் அதிகமாக சந்யாசத்தை ரொம்ப வற்புறுத்தி சொன்ன மதங்களும் ரொம்ப நாள் கழித்து காணாமல் போயிடுத்துப்பேன் ரொம்பவும் இல்லறத்தை வற்புறுத்தி பேசின மதங்களுக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கு ஆகையினால ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது வைதிக மதம்தான் பௌத்த மதம் வந்து ரொம்ப சன்னியாசத்தை பற்றி பேசிது பௌத்த மதமும் ஜெயின மதமும் சன்னியாசத்தை அப்படி வற்புறுத்தி பேசியது ஆனால் அது அது தாங்க முடியல அப்புறம் அதிகமாகவும் நிறைய இல்லறமே நல்லதுன்னு சொன்னாலும் அதுலேயும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது ஆகையினால இந்த பிறவிய துன்பந்தான் ஆகினால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டையும் அழகாக முதல்ல என்ன வள்ளுவர் சொல்கிற மாதிரி முதல்ல இல்லறவியல் அதுக்கப்புறம் அருளுடைமை அதுக்கு பிறகு என்னதான் தவம் புலால் மறுத்தல் கொல்லாமை இன்னா செய்யாமை அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் வரிசையாக சன்னியாச வாழ்க்கை நிலையாமையை உணர்ந்து துறவை மேற்கொண்டு மெய் உணர்ந்து அவா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகாக டெவலப் பண்ணிவிட்டார் திரு திருக்குறள்லேயே என்ன செய்யணுங்கிறது அதனால் இல்லறத்திலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கப்படாது அதுக்காக துறவத்துலேயே ஸ்ட்ராங்காக உட்காந்துப்படாதுன்னு அர்த்தம் இல்லை எங்கேயா சொல்லி இப்படி சொன்னால் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுங்க இல்லறத்துலேயே ஸ்ட்ராங்காக உட்காந்துக்க கூடாது சன்னியாசத்துக்கு போகணும் எடுத்த உடனே சன்னியாசத்துக்கு போனாலும் ஜாக்கிரத்தையாக இருக்கணும் சன்னியாசத்துக்கு போகிறதா இருந்தால் நல்ல பக்குவம் ரொம்ப வேணும் நல்ல குருவினுடைய வழிகாட்டுதல் வேணும் நமக்கு எப்பவும் தர்மானுஷ்டானம் இதுல எல்லாம் தீவிரமாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நிற்கும் இல்லாட்டி அந்த வாழ்க்கையே நமக்கு இடைஞ்சலாக போயிடும் இல்லை ஜாக்கிரத்தையாக இருக்கணும் கில்ட்டு அப்புறம் வரக்கூடாது சன்னியாசியாக போயிட்டு கில்ட்டு வந்ததுன்னா அப்புறம் அந்த கில்ட்டை தொலைக்க முடியுமா வேறு எதாவது லைஃப் ஸ்டைல்லையாவது கில்ட்டு வந்துதுன்னா அதுக்கு ஏதாவது நிவர்த்தி பண்ணி மாறிக்கிறதுக்கு வழி வழி இருக்குது இதுக்கு அதுக்கப்புறம் என்னென்னா வழியே கிடையாது சந்யாசத்துக்கு போய் ஒருத்தன் வந்து அந்த சன்னியாச வாழ்க்கையை சரியாக வாழ முடியலேன்னு சொல்லிவிட்டா அப்புறம் அவனுக்கு வந்து கத்தியே கிடையாது நல்ல கத்தியே கிடையாது ஆரூட பற்றி தான் வேதமெல்லாம் ரொம்ப திட்டுறது சன்னியாசியா போய் மோசமாக போயிட்டான்னு சொன்னா அவன் வந்து அடுத்த ஜென்மாவில் பேரிச்சம்பழமாக பிறப்பான்னு வேதமந்திரம் சொல்லு அக்கரம் கூடா ஒழுக்கம்ங்கிறார் இல்லையா திருவள்ளுவர் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா அப்புறம் வந்து தே கர்ஜூரா அபவன் ஹர்ஜூரா அபவன் ஈராக்கில் போய் பேரீச்சம்பழமாக பொருந்துடும் அப்புறம் பேரீச்சம்பழம்தான் அப்போ இந்த வேதம் என்னத்தினாலும் எப்படி சொல்கிறது தெரியல ரொம்ப விசேஷமாக இருக்குது அதை ரொம்ப டாபிக் அந்த வேற பக்கம் போகக்கூடாது இல்லை ரொம்ப ஓவர் சன்னியாசமும் ப்ராப்ளம் ஓ ஆரம்பத்தில் சொல்லக்கூடாது கொஞ்சம் பக்குவம் இருந்ததுன்னு சொன்னால் சன்னியாசத்தை பற்றி அழகாக சொல்லி இது பண்ணணும் அதனால தானே என்ன சொல்கிறாங்க அதுக்குள்ள ஒரு பக்குவம் வந்துன்னா இந்த கொப்பர தேங்காய் இருக்கு அது வந்து தானாக விட்டுவிடும் அது மாதிரி தானாக விட முடியாது கொஞ்சம் இருந்தால் அப்புறம் இழுத்துடலாம் இந்த பார்டர் லைன்பாங்க சில பேர் வந்து இப்படியா அப்படியான்னு இருப்பாங்க அது சரியான ஆள் கிடச்சிதுன்னா இந்த பக்கம் மதுள் மேல் பூனைங்கிறாங்க வர இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா இந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்திலாம் சில பேருக்கு மஞ்சள் கொடுத்துடுறோம் வந்து மஞ்சள் இருக்குது இந்த மஞ்சள் வந்து அந்த சிக்னல் இருக்குது இல்லையா அதில் வந்து மேலே என்னது பச்சை கீழே வந்து சிகப்பு சில சமயம் நீங்கள் போய் பார்க்குறப்ப மஞ்சள் வந்து பச்சையாகவும் மாறும் சிகப்பாகவும் மாறும் அது மாதிரி இந்த பிரம்மச்சாரி பாப்பர் வேதாந்தம் சாஸ்திரம் படிக்க வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ சன்னியாசத்தில் கொஞ்சம் இருந்தால் கூட இதெல்லாம் பார்த்த உடனே பெட்டர் கோ டு கிரகஸ்தாசிரம் என்ன நல்லா புரிஞ்சு போச்சு இதுக்கு ஏதோ ஒரு இமோஷனில் உணர்ச்சி வேகத்தில் வந்தோம் சுவாமி வந்து சொன்னத்துலேருந்து தெரிஞ்சு போச்சு தன்னஞ்சறிவது பொய்ய இருக்கு ஆகையினால தீர்மானம் இது வரைக்கும் சரியாக புரியாமல் இருந்தது இப்போ உக்காத்தி வச்சு ஆற அமரை விசாரணை பண்ண வச்சு விட்டார் அதனால தெரிஞ்சு போச்சு ஆனால் ஒன்றும் ஞான் வச்சுங்க சன்னியாசி தான் முக்தி பெற முடியும்னு எழுதி வைக்கல சந்நியாசம் இருந்தால் சௌகரியம் ஆனால் சன்னியாசத்தில் எது என்ன சௌகரியம்னா படிக்கிறதுக்கு சௌகரியம் பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லைன்னா பொறுப்பு இல்லாமல் கிடைக்கான்னு அர்த்தம் இல்லை பொறுப்பு இல்லை ஏன்னா சந்யாசத்தில் பொறுப்பை எடு பொறுப்பை விடுறதுக்கு சமுதாயம் அனுமதிக்கிறது சாஸ்திரம் அனுமதிக்கிறது சாஸ்திரத்தை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் அனுமதி சாஸ்திரத்தை சாராத சமுதாயத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன் சாஸ்திரத்தை சார்ந்து வாழ்கிற சமுதாயம் சாஸ்திரப்படி அவன் சந்நியாசம் பண்ணி சா சந்ய சாஸ்திரத்தை படித்தான்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிறது அதில் வைராக்கியத்தை உற்பத்தி பண்ணுற நேரம் போனது எனக்கு தெரியல சத்தம் முடிஞ்சு போயிடுச்சு நான் பூர்த்தி பண்றேன் அடுத்த வகுப்புல தொடர்ந்து சொல்றேன் இந்த மந்திரங்கள் மிக முக்கியமான மந்திரங்கள் இதை பற்றி விரிவாக நாளை பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருத்மேதி மூர்த்தி நே வியோமத்யாப்தே தட்சிணாமூர்த்ததே நம ய பூர்ணமேவிஷாரி ஓ